திருவிளையாடல் புராணம் மூன்றாம் பகுதி திரு ஆலவாய் காண்டம் நாற்பத்தி ஒன்பது திரு ஆலவாய் ஆனது சுகுண பாண்டியனுக்கு பின்பு சித்திரவர்தன் முதலாக தொடங்கி அதுல கீர்த்தி என்பவன் உடைய இருபத்தி இரண்டு பாண்டிய ராஜகுமாரர்கள் வழி வழியாக தோன்றி உலகை செவ்வனே ஆண்டனர் அதுல என்ற பாண்டிய மன்னனுக்கு பின் அவனது மைந்தனாகிய கீர்த்தி பாண்டியன் அரசு வந்தான் அவனது ஆட்சிக் காலத்தில் பிரளய காலம் வந்தது கரும் கடல்கள் எழும் பொங்கி எழுந்தன உலகம் அழிந்தது ஏழு தீவுகளும் அழிந்தன அவற்றிலே வாழ்ந்த பொருள்கள் அனைத்தும் அழிந்து ஒழிந்தன உலகம் முழுவதுமே அழிவுற்ற போதிலும் திருக்கோயிலும் விமானமும் பொற்றாமரை திருக்குளமும் ரிஷபமலையும் யானை நாகமலையும் பசுமலையும் பன்றிமலையும் அழியாதிருந்தன பிரளய நீர் வட்டியது சிவபெருமான் முன்னைப் உலகத்தையும் தேவர்களையும் மக்களையும் பறவைகளையும் மிருகங்களையும் சிருஷ்டி செய்தார் சந்திர சூரிய அக்னி என்னும் குலத்திலேயே முன்னைப் போலவே பாண்டிய சோழ சேர தமிழக வேந்தரையும் படைத்தருளினார் சந்திரகுலமாகிய பாண்டிய மரபிலேயே வங்கியசேகரன் என்ற மன்னன் தோன்றினான் அவன் சோமசுந்தர பெருமானது திருக்கோவிலை சுற்றிலுமாக அழகான சிறிய ஊர்வொன்றைக் கண்டு ராஜ்யபாரம் செய்து வந்தான் சேகரன் மனு தர்மசாஸ்திர நிதி நின்று நிலாட்சி புரிந்து வந்தபடியால் கலிப்பகை ஒழிந்தது நாடு பல வளம் சுரந்தது மக்கள் இனம் பெருகியது மனிதர்கள் எண்ணிக்கை அதிகமானதாலே வசிப்பதற்கு இடம் போதவில்லை அதனை கண்ட வங்கியசேகர பாண்டியன் திருக்கோயிலை அடைந்து சோமசுந்தர பெருமானை வணங்கி இம்பெருமானே தேவரீது அருள் வலிமையினால் எளியேன் ராஜ்யவாரம் புரிந்து வருகிறேன் அடியேனுக்கு ஒரு குறை ஏற்பட்டுள்ளது என்னுடைய குடிமக்கள் அனைவரும் இருப்பதற்கு தகுந்த பெரிய நகரம் அமைக்க வேண்டும் இந்த நகரத்திற்கு ஆதியிலே ஏற்பட்ட எல்லையை தெரிந்து கொள்ள முடியவில்லை ஆதலால் எளியன் அதனை தெரிந்து கொள்ளும் வண்ணம் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினான் உடனே சோமசுந்தரப்பெருமான் பாண்டியன் அன்புக்கு எளிவராகிய அறமும் அருளும் இந்நுருவமான சித்தமூர்த்தியாக எழுந்தள்ளார் சித்த பெருமான் பாம்பு அலங்கார பெருமானாக விளங்கினார் அவருடைய அரைஞ்சான் வெற்றி மாலை பாதுகி கங்கணம் எல்லாம் பாம்புகளாகவே இருந்தன அந்த திருக்கோலம் பூண்டு மகாமண்டபத்தின் அருகே நின்றார் தனது திருக்கருத்திலே கங்கணமாகத் துலங்கிய பாம்பை பார்த்து ஏ நாகமே பாண்டியனுக்கு இந்த நகர எல்லையை காட்டுவாயாக என்று பணித்தருளினார் நாகப்பாம்பு சித்தர் பெருமானது அடிபணிந்து இறைவரே இந்த நகரம் அடிய அடியானது பெயரால் விளங்கும்படி அருள் புரிய வேண்டும் என்றும் பிரார்த்தித்துக் கொண்டது பெருங்கருணை தளங் கடலாக விளங்கும் பெறான் அவ்வாறே ஆகுக என்று மொழிந்தருளினார் பெருமானது கங்கண பாம்பு உடனே இறங்கிச் சென்றது நீண்ட உருவம் எடுத்தது கிழக்கு திசைக்குச் சென்று தனது வாலை நகருக்கு வளமாக நீளத்திலே படிய வைத்து வளைத்துக் கொண்டு வந்தது முடிவில் தனது வாளை தனது வாயிலே கவ்விக்கொண்டு பெரிய வளையம் விட்டு பாண்டிய மன்னனுக்கு மதுரை மாநகரத்தின் பழைய எல்லையினை காட்டிக் கொடுத்தது பின்னர் திரும்பிச் சென்று சித்தமூர்த்தியின் திருக்கரத்திலே கங்கணமாகிவிட்டது சித்தமூர்த்தியும் மறைந்தருளினார் அதன் பின்னர் வங்கிசேகர பாண்டியன் பாம்பு வளைந்து சென்று வரம்பு காட்டியபடியே சுவர் சக்கரவாளகினி என்ற நெடும் பெருமதில் கட்டுவித்தான் திருப்பரங்குன்றம் வடக்கு வாசலுக்கு ரிஷபமலை மேற்கு வாசலுக்கு திருவையடகம் எல்லை என அமைத்தான் பாண்டியன் பாண்டியன் எழுப்பிய புதுப் பெருமதில் ஆலவாய் மதில் என்று அழைக்கப்பட்டது அந்தப் புதுநகரம் ஆலவாய் என்னும் பெயர் கொண்டு நிலைப்பதாயிற்று வங்கியசேகர பாண்டியன் ஆலவாய் புதூரை முன்போலவே ஒழுங்கு செய்தான் கொடிகள் எழுங்கிய நீண்ட திருமதிலும் திருமண்டபமும் திருக்கோபுரமும் திருவீதியும் பொயில்களும் மற்றும் பலவும் பாங்குற அமைத்தான் சோமசுந்தர பெருமானுக்கு நவமான ரத்ன கவிசமும் பலவகையான ரத்ன ஆபரணங்களும் செய்து கொடுத்தான் இந்த ஆலவாய் திரு நகரத்திலே குடியேறிய மக்கள் எல்லோரும் மிகவும் சுகமாக வாழ்க்கை நடத்தினர் நகரத்திலே வளம் குழித்தது வங்கியசேகர பாண்டியன் மிகுந்த புகழ்பெற்று நல்லரசு செய்து கொண்டிருந்தான் அம்பது சுந்தரப் பேரு அம்பு எழுதியது வங்கியசேகர பாண்டியன் என்று செங்கோலாட்சியினாலே நிலமகளும் திருமகளும் கலைமகளும் மங்களமான வாழ்வு பெற்று விளங்கினர் அதே நாட்களில் சோழ நாட்டை விக்கிரம சோழன் என்பவன் ஆண்டு வந்தான் அவன் வாகை மாலை சூடிய வெற்றிப் பெருவீரன் வங்கியசேகரனோடு சமர்ப்புரிய எண்ணி பெரிய படையுடன் கிளம்பினான் வடதிசை வேந்தர் பலரும் அவனுக்கு துணை வந்தனர் பலவகை கருவிகள் இடி முழக்கம் செய்ய தனது காவிரி பதியிலிருந்து புறப்பட்டு பாண்டிய நாட்டை வந்தடைந்தான் சோழ படைகள் பாண்டிய நாட்டுக்குள் புகுந்ததும் பசுக்கூட்டங்களை கவர்ந்தும் மலர் வாவிகளை பாழாக்கியும் ஏரிகளை உடைத்தும் வழிப்பறிக்கொள்ளை செய்தும் போர் புரிவதற்கான வகைகளை கையாண்டனர் வங்கியன் அதனை தான் என்ன செய்ய முடியும் சோழற்படையோ சமுத்திரம் போல பெருகியுள்ளது அதை எதிர்த்து எவ்வாறு சண்டை செய்யக்கூடும் சோமசுந்தரப்பெருமானை அண்டிக் குறை இறப்பதைத் தவிர வேறு வழியில்லை என்று எண்ணியவனாகி திருக்கோயில் சென்றடைந்தான் சிவபெருமானை வணங்கி வேண்டிய பெருமானே விக்ரம சோழன் எளியவனோடு பொருட்டு தனது பெருஞ்சேனையோடும் பெருநாட்டு வேந்தர்களோடும் வந்து தங்கியுள்ளான் எதிர்த்துப் போராட எளியனிடத்திலேயே போதிய அளவு பெருத்த சைன்யம் இல்லை எனக்கு வேறு கதியில்லை எம்பெருமானே அடியேனை காத்தருளப் புரிவது தேவரது கடமை என்று விண்ணப்பம் செய்தான் அச்சமயம் சோமசுந்தர பெருமான் ஆகாசவாணியாக பாண்டியா நீ சென்று சோழனோடு போர் செய் நாமும் அங்கே வருவோம் உனக்கு துணையாகி நின்று வெற்றி பெறும்படி செய்வோம் என்று மொழி தருளினார் அம்மொழிகளைக் கேட்ட பாண்டியன் அளவிதாத மகிழ்ச்சியடைந்து சிவபெருமானை பணிந்து ஏத்திய வண்ணம் திருக்கோயிலை விட்டு வெளியே வந்து நின்றான் அந்த சமயம் ஓர் ஒற்றன் ஓடோடியும் வந்து விக்கிரம சோழந்து சேனை ரிஷபமலைக்கு பக்கத்தில் வந்துவிட்டது என்று சொன்னான் வங்கியசேகர பாண்டியனும் பல கருவிகள் முழங்க தனது சதுரங்க சேனைகள் புடைசூழ போர் செய்யச் சென்றான் சோழந்து பெரும் சேனை ஆலவாய் மதிலுக்கு வெளியே வளைத்துக் கொண்டு நின்றது வஞ்சி மாலை சூடிய பாண்டிய சேனா வீரர்கள் ஆர்ப்பரித்து நெருங்கினர் இரண்டு பக்கத்து படை வீரர்களும் வஞ்சினம் கூறி கடும்போர் விளைக்கலாயினர் தேருக்கு தேர் யானைக்கு யானை குதிரிக்கு குதிரி வீரருக்கு வீரர் வாளுக்கு வாழ் வேலுக்கு வேல் என்று எதிரெதிர் நின்று தாக்கி வெம்போர் புரிந்தனர் பாண்டியன் தனது தேரில் ஏறிக்கொண்டு சென்று சோழனை எதிர்த்தான் பல வகையான பேர் ஒதிகளும் பெருங்கூச்சல்களும் எழுந்தன இப்படியாக இருபக்கத்துப் படைகளும் பின்னடையாமல் சண்டை செய்து கொண்டிருந்தன அந்த நேரத்தில் சோழன் வடவர் படையோடு கடுமையுடன் எதிர்த்து வந்தான் அது கண்டு பாண்டிய சேனை மருண்டு ஓடிச் சிதைந்தது எல்லாவற்றையும் அப்படி அப்படியே போட்டுவிட்டுச் சென்றனர் வீரர்கள் அதைப் பார்த்து சோழன் பாண்டியன் தோற்றுவிட்டதாக எண்ணினான் கர்வம் மிகுந்ததால் தனது வெற்றி சங்கை எடுத்து ஊதி முழக்கம் செய்தான் சோமசுந்தரப்பெருமான் அப்போது பாண்டியனுக்கு அருள் புரிய திருவுழம் கொண்டார் முன்பொருகால் தண்ணீர் பந்தல் வைத்தும் சோழனை மடிவில் வீழ்த்தியும் பாண்டியனுக்கு அருள் பாலித்த பெருந்தகையான சிவபெருமான் வேட மன்னராக உருவம் இயற்று வந்து பாண்டியன் படைக்கு தலைவராக ஆனார் சிவவேடப்பெருமான் தமது வில்லி வளைத்து கூறிய அம்புகளை சோழ சேனையர் மேல் விடுத்தார் அந்த அம்புகள் எல்லாம் சுந்தரே என்று அருமை திருப்பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது வெற்றி ஊதிய சோழந்து சேனா வீரர்கள் பதினாயிரம் பேர்களது உயிர்களையும் ஒவ்வொன்றும் குடித்தது சோழன் அதுகண்டு பெருந்திகைப்புக் கொண்டான் ஓர் அம்புக்கு இவ்வளவு ஆற்றல் ஏது என்று சந்தேகப்பட்டு ஆச்சரியமடைந்தான் அக்கனைகளுள் ஒன்றைக் குணரச் சொல்லிப் பார்த்தான் அதிலே சுந்தரேஷ என்று தீட்டியிருப்பதைக் கண்டான் ஆஹா இது பாண்டிய மன்னனுக்கு ஆலவாய் அண்ணல் துணை தரும் செயல் என்று எண்ணினான் பயமடைந்து தனது சேனைகளுடன் திரும்பச் செல்வதானான் திரும்பிச் செல்லும் சோழவேந்தனைப் பார்த்து வடநாட்டு வேந்தர் வியந்தனர் சோழனைத் தடுத்து நிறுத்தினர் அவனை கோபித்து திட்டி நீ தோற்று ஓடலாமா உன் வீரம் என்ன பெருமை என்ன என்று கூறி மறித்தனர் மறுபடியும் சோழன் வடவர் துணை கொண்டு பாண்டியன் சேனை மீது மிகவும் கடுமையுடன் தாக்கினான் பல அம்புகளைத் தொடுத்தான் வேடசிவனால் அது கண்டார் தனது பெருவில்லை வளைத்து ஓர் அம்பினை விடுத்தார் சோழ வீரரும் வேறு வீரரும் விடுத்த கனைகளையெல்லாம் அது கண்டித்தது பின்னர் பத்து பத்து கணைகளாக எய்து ஆயிரம் ஆயிரம் தேர்களையும் யானைகளையும் குதிரைகளையும் வீரர்களையும் வீழ்த்தினார் அதன் பின்னர் நூறு அம்புகளை விடுத்து பதினாயிரம் பதினாயிரம் தேர்களையும் யானைகளையும் வீரர்களையும் அழித்தார் அதற்கும் பின்னர் ஆயிரமாயிரம் கனைகளை தொடுத்து லட்சோபலட்சமாக எல்லாவற்றையும் அழித்தார் போர்க்களம் எங்கும் பணக்குவியல் இரத்த வெள்ளப்பெருக்கு ஆறாக ஓடியது கழுகுகள் காக்கைகள் நரிகள் எல்லாம் பெருவிருந்து கொண்டாடின கூலி களிநடம் புரிந்தன சோழவேந்தனுக்கு துணையாக சார்ந்து நின்ற அயல்நாட்டு அரசர் எல்லோரும் சுந்தர பேரம்பு பட்டு மடிந்தனர் இதனை எல்லாம் கண்டும் அங்கே சோழன் எஞ்சிய வீரர்களுடன் எகழ்ச்சியும் அச்சமும் தன்னை சூழ்ந்து வர ஓட்டம் பிடித்தான் வங்கியசேகர பாண்டியனது வெற்றி முகம் கண்ட சிவவேட பெருமான் அருள்நகை சிறிதே புரிந்து மறைந்த அருளினார் பின்னர் பாண்டியன் வெற்றி சங்கை முழக்கினான் தன் பட்டத்து யானை மீது வந்து ஆலவாய்ப்பதி அடைந்தான் அங்கே மங்கள அஷ்டமங்கலங்கள் ஏந்தி எதிர்கொள்ள பெருமிதத்தோடு அரண்மனை புகுந்தான் சோமசுந்தர பெருமானுக்கு நிலையான பூஜைப் பொருள்கள் கொடுத்தான் நவரத்னங்கள் பதிக்கப்பட்ட ஆபரணங்களையும் ஒளி மாணிக்கம் எழுத்த பொன்னாலான வில்லையும் சுந்தரப்பேர் எழுதிய அம்பையும் செய்து சாத்தினான் பாண்டியன் அறநெறி வழுவாமல் நீதியுடன் செங்கோல் செலுத்தி வாழ்ந்து வந்தான் வங்கியசேகர பாண்டியன் சங்கப்பலகை தந்தது ஆலவாயில் வங்கியசேகர பாண்டியன் ஆட்சி புரிந்து வருகிற நாளிலே காசி கஷேத்திரத்தில் பிரம்மா பத்து அஸ்வமேத யாகங்களை புரிந்தார் மறுநாள் நீராடுவதற்காக கங்கா நதியை நோக்கி தமது மூன்று மனைவிகளான சரஸ்வதி சாவித்ரி காயத்ரிடன் சென்றார் அப்படி செல்லும் வழியில் வானவீதியிலே வித்யாதரா மாது ஒருத்தி கானம் பாடுவதைக் கேட்டு அதிலே மனதை செலுத்தியதால் சற்றே தயங்கி நின்றாள் அதற்குள்ளாக கங்கை கரையை அடைந்துவிட்டார் பிரம்மதேவர் வாணி வர காலம் தாழ்ந்ததாலே தமது இரு மனைவிகளோடு நீராடி கரையேறினார் என்னை விட்டுவிட்டு நீராடியது எப்படி என்று வினவிக்கொண்டே வந்து கோபத்துடன் வினவினாள் சரஸ்வதி தேவி குற்றம் உண்மையில் உள்ளபோது எம்மை எதற்காக கோபிக்கிறாய் வீணாக என்னை கோபித்த குற்றத்தாலே நீ எண்ணற்ற மனிதப் பிறவி எடுத்து குற்றம் நீங்குவாய் என்று சாபமிட்டார் பிரம்மா சாபம் பெற்ற சரஸ்வதி பெரிதும் பயந்தால் மனிதப் பிறவி துன்பங்களுக்கு ஆளாகாத தேவரது மனைவியான எனக்கு எண்ணற்ற பிறவியா வேண்டும் என்று பணிவோடு விளங்கினார் சினம் தனித்த பிரம்மதேவரும் சிந்தித்தார் வாணி உன்னுடைய வடிவமாகிய முதல் எழுத்து ஐம்பது ஒன்றினுள்ளே விளங்குகிற அகாரம் முதலாக ஹகாரம் ஈராக நாற்பத்தெட்டு எழுத்துக்களும் நாற்பத்தெட்டு புலவர்களாகி பல்வேறு வர்ணங்களிலே தோன்ற கடவனவாக அவ்வெழுத்துக்குள் எல்லாவற்றிலும் உயர்ந்து நின்று விளங்கவும் உயிர் தரும் தனி முதலான அகரத்திற்கு தலைமையான கடவுள் சோமசுந்தரப் பெருமானாவார் அதலால் அவரும் ஒரு புலவராகி புலவர் கூட்டத்தை நாற்பத்து ஒன்பதாக ஆக்கிவிடுவார் அந்தப் புலவர்களது உள்ளத்திலே புகுந்து கொண்டு அறிவைத் தோற்றுவித்து அருள்வார் என்று கூறினார் நான் முகனின் ஆணையின் வண்ணம் அகாரம் முதலிட்ட நாற்பத்தெட்டு எழுத்துக்களும் வெவ்வேறு இனத்திலேயே மக்களாக பிறந்தன பிறந்த அக்ரக்குழந்தைகள் வயதிலே வளர்ந்தன வயது ஏற ஏற அறிவும் புலமையும் பெருகின பல கலைகளின் வகைகளை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் சமஸ்கிருத பாஷையையும் மற்றும் பதினெட்டு பாஷைகளையும் ஆராய்ந்து அறிந்தனர் தமிழ்மொழியில் தலைமை புலமை பெற்றனர் பொன்மாலை ரத்னமாலைகள் தவித்து ருத்ராட்ச மாலை தரித்தனர் வெள்ளிய திருநீரு அணிந்தனர் சிவபூஜை செய்யும்போது பாமாலையும் பூமாலையும் சூட்டி மகிழ்ந்தனர் பெரும் தகுதியும் தகைமையும் தன்மையும் ஒருங்கே பெற்றுத் துவங்கிய புலவர் நாற்பத்தெட்டு பெயர்களும் நாடு முழுவதும் சுற்றி வந்தனர் தங்கள் புலமையின் வலிமையால் அங்கங்கே இருந்தவர்களை வென்றனர் பின்னர் தன் பொருளையாற்றால் வளம் குழிக்கும் பாண்டிய நன்னாட்டிற்கு வந்து சேர்ந்தனர் பாண்டிய ராஜதானியாக ஆலவாயம் நோக்கி வந்து கொண்டிருந்தனர் அச்சமயம் கலாந்தமும் ஞானமூர்த்தியும் ஆலவாய அப்பனும் ஆகிய சோமசுந்தர பெருமான் தனது இச்சாசக்தியால் ஒரு புலவர் வேடம் கொண்டருளினார் நாற்பத்தெட்டு புலவர்களின் முன்னே சென்று நீங்கள் யார் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டருளினார் நாங்கள் புலவர்கள் தன்னை வந்தடைந்தவரது பாபம் போக்கும் தன்பூருணை பாண்டிப் பகுதியிலிருந்து வருகிறோம் என்றனர் புலவர்கள் அதுகேட்ட புலவர் பெருமான் இனிய தமிழ்மொழி பயிலும் ஆலவாய்ப்பதியில் உரையும் சோமசுந்தரப்பெருமானை கண்டு வணங்க வேண்டும் இப்பொழுதே வருவீர்களாக என்று பணித்தருளினார் புலவர்கள் அனைவரும் சோமசுந்தர கடவுளை நேரில் தரிசித்தவர் போல் மற்ற மகிழ்ச்சி என்றனர் கடவுள் புலவரும் அவர்களை எல்லாம் ஆலவாயம்பதிக்கு அழித்துச் சென்றார் திருக்கோயிலை அடைந்து பெருமானை வழிபடச் செய்து தான் மறைந்தருளினார் புலவர்கள் அனைவரும் வியப்பெய்தி இது சிவபெருமானின் அருட்செயலே என்று தெளிவடைந்து சோமசுந்தரப்பெருமானை வகை வகையான செய்யுள்களாலே தோற்றம் செய்து வணங்கினர் பின்னர் வங்கியசேகர பாண்டிய சபையை அடைந்த அவனைக் கண்டனர் தன்னிடம் வந்த நாற்பத்தெட்டு புலவர்களையும் கண்ட வழுதியும் அவர்களது அற ஒழுக்கத்தையும் கல்வியின் மேம்பாட்டையும் புலமையின் உயர்வையும் ஓர்ந்து இவர்களே ஆன்றவிந்தடங்கிய கொள்கை சான்றோர் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை என்பன போன்ற ஆன்றோர் என்று தெரிந்தான் அவர்கள் அனைவரையும் ஏற்று உபசரித்து வரிசைகள் பதவழங்கினான் சோமசுந்தர பெருமானின் திருக்கோயிலுக்கு வடமேற்கே சங்கமண்டபம் என ஒன்று நிறுவி அதிலே புலவர்களை இருக்கச் செய்தான் புதுப்புலவர்கள் பெற்ற சிறப்புகளை கண்டு பழைய புலவர்கள் மனம் புழுங்கினர் சங்கப்புலவர்களோடு வாதமிட்டு தங்கள் ஆற்றலும் செருக்கும் கட அவமானம் அடைந்து சென்றனர் அயல் நாட்டிலிருந்து வந்த புலவர் பலரும் வாதமிட்டு தோற்று போயினர் சங்கப் புலவர்கள் வெற்றி பெற்று விளங்கினர் சங்கப் புலவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு திருக்கோயில் சென்று சோமசுந்தர பெருமானை முறைப்படி துதித்து வணங்கினர் எம்பெருமானி பலர் தொடர்ந்தாற் போல வந்து வந்து எங்களோடு வாதம் புரிகின்றனர் அதலால் அவர்களது புலமையை சீர்தூக்கி அளக்கும் கருவியாக சங்கப் பலகை ஒன்று எங்களுக்குத் தந்துரள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தனர் தாமே வலிய வந்து பானபுத்திரனுக்குப் பொற்பலகை ஈந்த பெருவள்ளதான சிவபெருமான் புலவர்கள் வலிய வந்து வேண்டும் போது அருளாமல் இருப்பாரா அதனால் பெருமானே புலவர் உருவம் கொண்டு ஒரு பலகையையும் கை கொண்டு எழுந்தருளினார் புலவர்களே இந்தப் பலகை இரண்டு ஜான் சதுர அளவு உள்ளது சந்திரனைக் காட்டிலும் வெண்மையானது அருவிக் காட்டிலும் தூய்மையானது மந்திரசக்தி கொண்டது உம்மை போன்ற அறிவிலையை சேர்ந்தவர்கள் வந்தால் ஒவ்வொரு முயமாக வளர்ந்து இடம் தரும் ஆற்றல் உடையது இப்பலகை உங்களுக்கு பிறர் திறமை அளக்கும் கருவியாக அமையும் என்று எம்பி அருமைப் பலகையை அவர்களுக்கு தந்தருளினார் இறைவனருளி அப்பலகையை பறிவுடன் பெற்றுக் கொண்ட சங்கப் பலவர்கள் திருக்கோயிலை பிரதட்சிணம் செய்து கொண்டு தமது மண்டபம் சேர்ந்தனர் திருப்பலகையை பாங்கான இடத்திலேயே அமைத்து பூமாலை சூட்டினர் பன்னீர் தெளித்து சந்தனும் கொங்குமும் சாத்தினர் தூபதீபும் காட்டிப் பூஜை செய்து வணங்கினர் பின்னர் செங்கப்பலகையின் மேல் முதல் நக்கீரன் ஏறினார் அடுத்து கபிலனும் பாணனும் ஏறினர் ஏனைய புலவர்களும் ஒருவர் பின் ஒருவராக செங்கப்பலகை ஏறி அமர்ந்தனர் சோமசுந்தர பெருமான் அருளிய சிறு பலகை ஒன்றிய ஒவ்வொரு புலவருக்கும் ஒவ்வொரு முகமாக பெருகி வளர்ந்து எல்லோருக்கும் இடம் கொடுத்தது தெய்வப்பலகை பெற்ற சங்கப் புலவர்கள் பெருமையிலே சிறந்து வழங்கினர் நாற்பத்தெட்டு புலவர்களும் தமது சிறந்த புலமையினாலே கணக்கில் அடங்காத தூய தமிழ்ப் பாடல்களை ஏற்றித் தத்தம் போக்குப்படி இனிதே இருந்தனர் சொல்வளம் பொருளழகு கொண்ட அந்தப் பாடல்களெல்லாம் ஏற குறைய குறித்துக் காட்டிய பொருள்களிலேயே ஒற்றுமை உடையனவாகி இருந்தன அதன் காரணமாக எந்த பாடலை யார் பாடியது என்று தெளிய வகையில்லாமல் இருந்தது புலவர்கள் தமக்குள் ஆச்சரியமடைந்து இது என் பாடல் இது உமது பாடல் என்று மாறுபாடு கொண்டு மயங்கினர் அதுசமயம் சோமசுந்தர பெருமான் புலவர் வடிவம் கொண்டு அவர்கள் முன்பு தோன்றினார் அந்த அருட்பெரும் தெய்வப்புலவரை சங்கப் புலவர்கள் வரவேற்றனர் புலவர் பெருமான் அவர்களை பார்த்து புலவீர் மயக்கம் தரும் உங்களது செய்யுட்களை கொண்டு வருவீர்களாக என்று அருளி சொன்னார் புலவர்களும் தம்மை மயக்கிய பாக்களைக் கொளர்ந்து தெய்வப்புலவர் திருமன் வைத்து நின்றனர் அப்புலவரும் ஒவ்வொரு பாடலாக படித்துப் பார்த்து ஆராய்ந்து இது உம்முடையது இது உம்முடையது என்று சொல்லி அவரவர்கள் ஏற்று மகிழ்ந்து கொள்ளும் வண்ணம் தந்தருளினாா் தங்கள் தங்கட்குரிய பாடல்களை பெற்ற புலவர் நாற்பத்தி எட்டு புலவர் பெருமானின் தன்மையை கண்டு வியந்து களை போற்றினர் புலவர் பெருந்தையே தாங்களும் எங்களோடு ஒரு புலவராய் இருந்தருள என்று வேண்டினர் சங்கப்பலகையில் அவரையும் அமர்த்தினர் தெய்வப்புலவரும் தலைமையை ஏற்று நடுநாயகமாக வீற்றிருந்த அருளினா் சங்கம் இருந்த தமிழனாகிய சிவபெருமானை தலைவராகக் கொண்ட புலவர்கள் செவ்ய மதுரம் சேர்த்த ஒன் தீன்தமிழ்பாளர்கள் பலர் செய்து அருமை நூல்கள் பல சேர்த்தனர் பல நாட்கள் கழிந்தன வங்கியசேகர பாண்டியன் வயதிலும் அழகிலும் வீரத்திலும் அறிவிலும் ஆற்றலிலும் நன்கு விளங்கிய தனது மைந்தன் வங்கியசூடாமணிக்கு கொடை முடி கோல் தந்து சிவலோகம் புகுந்தான் தருமிக்கு பொற்கிழி அருளியது வேந்தர்வேந்தனாகிய பாண்டியன் வங்கிய சூடாமணி சோமசுந்தர பெருமானுக்கு சூட்ட பல்வகை மலர்கள் தரும் திருநந்தவனம் அமைக்கும் திருப்பணியை மேற்கொண்டான் காலை நடுப்பகல் மாலை என மூன்று காலங்களிலும் பயன்படுமாறு மலர்களை தந்து உதவியது நந்தவனம் பாண்டியன் மேற்கொண்டு தனியாக ஒரு செண்பக நந்தவனத்தையும் அமைத்தான் தான் அமைத்த செண்பக நந்தவனம் அழகு பெற்று நறுமணத்துடன் வளமுற்று வருவதைக் கண்டான் வங்கிய பாண்டியன் இறைவன் திருவருளை எண்ணி எண்ணி மகிழ்ந்தான் சண்பக நன்மலர்களை கொய்து ஆய்ந்து இண்டை தொடை தாங்கள் தாமம் கண்ணி என பலவகை மாலைகளைத் தொழுத்து சோமசுந்தர பெருமானின் திவ்ய மேனியில் சாற்றி அணி செய்தான் பொன்னை போன்ற ஷண்பகமலர் மாலை அணிந்த சோமசுந்தரப்பெருமானின் நற்கோலத்தைக் கண்டு ஆச்சரியமுற்று சண்பகசுந்தர அதிபர் என்று மொழிந்து வணங்கினான் அன்றுதொற்று திருவாலவாய சுந்தரப்பெருமானுக்கு சண்பகசுந்தரர் என்ற திருப்பெயரும் வழங்குவதாய் ஷண்பக மாலைகளை பெருமானுக்கு சாற்றிய காரணத்தாலே வங்கிய சூடாமணி பாண்டியனும் ஷண்பக பாண்டியன் என்ற பெயர் பெற்று விளங்கலானான் இளவேநிற்காலம் வந்தது வேணிற்கால வெப்பம் தாங்க முடியாததாக இருந்தது மாமரங்கள் செந்தளிற்காட்டி சிவந்து நின்றன செருந்தி முள்முறுக்கு கடம்பு முதலான மரங்கள் எல்லாம் பூத்து குலங்கின குங்குமாதர்கள் மகரந்தம் சிந்தின அக்காலத்திலே வாடி இலை மரங்களும் பல தென்றல் காற்று அங்கங்கே கலைகள் தேரும் அறிவினைப் போல தவழ்ந்து வந்தது இத்தகைய இளவேநிற் காலத்திலே செண்பகமாறன் தனது தேவியாரோடும் சென்று வெண்பக வனத்திலே தங்கியிருந்தான் வெப்பம் தனிதலின் பொருட்களாக தனது தேவியும்தானமாக தனியாயிருந்தபோது அவனுக்கு நேராக புதுமணம் தோன்றும்படி தென்றல் வீசியது சண்பகமானன் அந்த புது நறுமணத்தை மூந்து பகிர்ந்தான் இது திவ்யமானதொரு நவகந்தம் சோலையில் உள்ள மனம் அல்ல காற்றுக்கு இயற்கையாக எந்த மனமும் கிடையாது இந்த வாசனை எதிரிருந்து எவ்வாறு வீசுகிறதோ என்று வியந்தான் வேந்து தனது தேவியை திரும்பி பார்த்தான் அவளுடைய கூந்தலில் இருந்தே அப்புது வீசுகிறது என்பதைத் தேர்ந்தான் ஆஹா பூவொன்றுகளுக்கும் தெரியாத மனமல்லவா இது என்று கருதி வியப்படைந்து இத்தகைய வாசனை கூந்தலுக்கு இருப்பது இயற்கையாளா அல்லது செயற்கையாகவா என்று சந்தேகம் கொண்டான் தான் சந்தேகப்பட்ட கருத்தை யாராவது குறித்துச் செயுள் அவருக்கு ஆயிரம் பொன் அடங்கிய முடிப்பு உரியதாகும் என்று சொல்லி பொற்கிழி ஒன்றை ஏவலர் கையிலே கொடுத்தான் அவர்கள் பொற்கிழியைக் கொண்டு போய் சங்கமண்டபத்தின் முன்னால் தொங்கவிட்டனர் சங்கப் புலவர்களெல்லாம் தத்தமக்குள்ளே பல்வேறு விதமாக பாண்டியது உள்ளத்தில் இருந்த ஐயப்பாட்டைப் பற்றி நினைத்துக் கொண்டிருந்தனர் அவர்கள் அதுபற்றி ஒன்று கூடி ஆராய்ந்தார்கள் தனித்தனியே ஆராய்ந்தார்கள் ஆனால் மாறனது மனத்திற்கு இருந்த சந்தேகத்தை புரிந்து மனம் உழைந்தனர் அச்சமயம் ஆதிசைவகுலத்தில் பிறந்தவனும் மாணவனும் பெற்றோரை இழந்தவனும் பிரம்மச்சாரியுமாகிய தர்மி என்பவன் திருக்கோயிலில் சென்று சோமசுந்தர பெருமானை தரிசனம் செய்து வழங்கினான் கடவுளே அடியேன் பெற்றோர் இல்லாதவன் கதியில்லாதவன் விவாகம் செய்து கொள்ள விரும்புகிறேன் ஆனால் அவ்வாறு செய்து கொள்ளப் பொருள் இல்லை இவ்வளவுதான் வேதக் கர்மங்களையெல்லாம் ஓதியவனாக இருந்தும் இல்வாழ்க்கை இல்லாத போனால் பெருமானை அர்ச்சிக்க உரியவன் ஆவேனா ஆதலால் தேவரில் எல்லாம் உணர்ந்து எல்லாம் வல்ல தாம் பாண்டியமனது உள்ளாழ்ந்த கருத்தை அமைத்து எளியேன் உயிக்கும்படியை செய்யுள் ஒன்று அருள வேண்டும் என்று உரையிறந்தான் உடனே ஆழ்வாய் சோமசுந்தரக் கொங்கு வாழ்க்கை அஞ்சிரை தும்பி செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெய்ய நட்பின் மயிலிய ஷெரியற்ரிவை கூந்தலின் அறியவும் உளவோ நீயறியும் பூவே என்ற சொல்நயம் மிகுந்த செந்தமைச் செய்யுள் ஒன்றைப் பாடி தருமியின் கையிலே ஈந்தருளினார் புதையல் கண்டவன் போல் பெருமகிவெய்திய தர்மியும் பாடல் பெற்று சோமசுந்தர பெருமானை வழங்கினான் பின்னர் அந்த செய்யோளை எடுத்துக் கொண்டு கற்றுத் தேர்ந்த புலவரக்கும் சங்கமண்டபத்தை அடைந்து அதனை அவர்கள் கையில் கொடுத்தான் சங்கப் புலவர்கள் எல்லோரும் தர்மி தந்த செய்யோளை வாங்கி படித்தனர் செய்யுடைய அமைப்பும் போக்கையும் சொல்லழகையும் பொருளாதத்தையும் சேர்த்தூக்கிப் பார்த்து வியந்து பாராட்டினர் ஷண்பகமானன் முன்னிலை சேர்ந்து அந்த பாடலைச் சொல்லி பொருள் வழக்கம் தன்னுடைய மனக்கருத்தோடு அந்த செய்யுளின் கருத்தும் ஒத்திருந்ததால் பாண்டியன் மகிழ்ந்து வியந்தான் இப்பாடல் கொழந்த அந்தனன் இப்போதே இப்புலவர்களுடன் சென்று ஆயிரம் செம்புண்ணையும் பெற்றுக் கொள்வானாக என்று பணித்தான் மாறன் மகிழ்ந்து கூறியபடியே தர்மியும் புலவர்களுடன் செங்கமண்டபம் சென்றான் மண்டபத்தின் முன்னே தொங்கிக் கொண்டிருந்த பொற்பையை அறுக்கத் தொடங்கினான் உடனே அங்கே விரைந்து வந்த நக்கீரன் அவனைத் தடுத்து இந்தச் செய்யுளிலே குற்றமுள்ளது என்றான் தருமியோ தமிழ்ப் புலமை இல்லாதவன் கைக்கு எட்டியது வாய்க்கேட்டாததைப் போல ஏமாந்து ஏங்கி வாடினான் செய்யுள் தீட்டிய திருவோலையே எடுத்துக்கொண்டு திருக்கோயில் சென்றான் சோமசுந்தரப்பெருமான் திருமுன் அதனை வைத்து ஆலவாய் அண்ணலே குற்றமுள்ள பாடலை ஏன் தந்தீர் வறுமையால் வாடுகின்ற நான் பெறுகின்ற பொன்னை எழுந்தேன் என்று கூற இங்கு வரவில்லை இறைவா தேவதீர் பாடியேறுளிய செய்யுளிலும் மனித புலவர் குற்றம் காண்பது என்று வந்தால் தங்கள் மதிப்பு என்னவாவது எகிழ்ச்சியானது எம்பெருமானை அல்லவா சாருகிறது என்று கூறி டவலையால் வருந்தினான் டர்மீன் இறங்கு சொல்கட்ட இறையனா் புலவர் வடிவம் கொண்டு வெளியே வந்தார் புலவர் பெருமான் மகரகண்டிகை பதக்கம் கொண்டலம் மோதனம் முதலி ஆபரணங்களை அணிந்து விளங்கினார் விபூதி பூச்சி திருமேனியில் துலங்கியது முத்தமிழ்வெல்லோன் தான் என்பதை நன்கு காட்டும்படி அமைந்திருந்தது அவரது திருக்கோலம் திருவடிகளிலேயே பாதுகை திகழ்ந்தது முத்துக் கொடையை இழத்தர வெண்ஷாமரை வீச அடப்பை களாஞ்சி பூத்தட்டு முதலினை ஏந்தி உடன்வர சுற்றுச்சொல்லிகள் பின்வர சங்கமண்டபம் சென்றார் சென்றவுடனே சோமசுந்தர புலவர் அங்கிருந்த புலவர்களை பார்த்து எமது கவிக்கும் குற்றம் சொன்னவர் யார் என்று வினவினார் உடனே நக்கீரன் சிறிதும் பயமின்றி முன்வந்து குற்றம் சொன்னது யானே என்றான் புலவர் என்ன குற்றமோ என்று கேட்க நக்கீரன் சொற்குற்றமில்லையே பொருள் குற்றம் என்றான் புலவர் அந்த பொருள் குற்றம் தான் என்ன என்று வினவினார் நக்கீரன் தனக்கு குற்றம் ஏற்படுவதே உணரவில்லை ஆதலால் பூக்கள் வைத்துக் கூந்தலுக்கு மனம் ஏற்படுகிறதே அல்லாமல் கூந்தலுக்கு இயற்கையான மனம் எதுவும் கிடையாது என்று கூறினான் பத்மினிஜாதி பெண்களுடைய கூந்தலோ என விரும்பினார் என்றான் கீரன் தேவமமாதரின் கூந்தலோ என்றார் மந்தார மலர் சூடுதால் அதுவும் செயற்கை மனமுடையதே என்றான் கீரன் நீ துதித்து வழிபடும் காலத்தினாதருடைய சக்தியாகிய ஞான பூங்கோதையம்மையின் கூந்தலும் அப்படிப்பட்டதுதானோ என்று இறுதியாக வினவினார் தெய்வப்புலவர் அதுவும் அத்தன்மையானதே என்று உறுதியாக கூறினான் கீரன் சலம் சாதிக்கும் தன்மையைக் கண்ட சிவபெருமானுக்கு கோபம் வந்தது உடனே தனது நெற்றிக் கண்ணை காட்டினார் நக்கீரன் மஞ்சவில்லை இந்திரனைப் போல உடம்பு முழுதும் கண்களையே உடையவரானாலும் உமது பாடலில் உள்ள குற்றம் குற்றமே என்று சாதித்துவிட்டான் சிவபெருமான் உக்ரமூர்த்தியானார் அவரது நெற்றிக்கண்ணில் இருந்து செந்த பாய்ந்தது அதன் வெப்பத்தை பொறுக்க முடியாத நக்கீரன் ஒடோடியும் சென்று பொற்றாமரை குளத்திலே விழுந்து மூழ்கினான் புலவர் உருவம் கொண்டு வந்தருளிய சோமசுந்தர கடவுளும் மறைந்தருளினார் 53. கீரனைக் கரையேற்றியது சோமசுந்தரப்பெருமானின் நெற்றிக் கண்ணின் நெருப்பாலையைத் தாக்குண்ட நக்கீரன் பொற்றாமரை குலத்துள் விழுந்து பெரிதும் துன்பப்பட்டான் கபில பாணராகிய புலவர்களெல்லாம் அதைக் கண்டு பொறுக்கமாட்டாமல் நடுங்கினர் நக்கீரன் இல்லாத ஏனைய புலவர் சேர்ந்த இச்சங்கம் வேந்தன் இல்லாத கொடியும் நடுநாயகமணி இல்லாத மாலையும் ஞானம் கல்வியும் போன்றது சொல்லுக்கும் பொருளுக்கும் சுரூபமாக விளங்கும் சோமநாத பெருமானுடன் வாது செய்த பிழி பெரும்பிழி ஐயோ திருவது எப்படியோ இனி நாம் உய்வது அரிது என்று எண்ணி புலவர் அனைவரும் மனம் மறுகினர் சிவபெருமான் தனது திருக்கையில மலையை பெயர்த்த ராவணனும் தன் கையிலே வேணை ஏந்தி இனிய இசைபாட திருவளம் கணிந்து அவன் எழுத்த பழியை மன்னித்ததோடல்லாமல் அவனுக்கு தேரும் வாழும் ஈந்தருளினாரல்லவா ஆதலால் சிவபெருமான் இறங்கினால் நக்கீரன் செய்த பழியும் நீங்குவது உறுதியே என்று தங்களுக்குள் சொல்லி அமைதியுற்றனர் உடனே சோமசுந்தரக் கடவுளின் திருவடிகளில் விழுந்து துதி செய்தனர் பெருமானே மால்விடையேறிய அருளாளனே எவ்வயிர்க்கும் அம்மையப்பனாய் விளங்கும் தண்ணியனே நக்கீரன் வித்யாகர்வத்தினால் மதியெழுந்து தேவரேறுதி திருப்பாடலே பழி என்று கூறி விதண்டாவாதம் செய்தான் அதனால் தங்கள் திருக்கன் தீக்கு இலக்கானான் வாவையுள் விழுந்து அல்லல் படுகிறான் இனி தேவரீரே பெருங்கருணை காட்டி கீரனது பிழையை மன்னித்து மறந்து அருள் புரிய வேண்டும் என்று வெகுவாக கெஞ்சி முறையீடு செய்தனர் புலவர்களின் கூட்டு விண்ணப்பத்திற்கு பெருமான் செவி சாய்த்தார் திருவருள் தன்னலை காட்ட திருவுளம் கொண்டார் தனது தேவி மீனாட்சி அம்மையாருடன் எழுந்தருளிவந்தார் நக்கீரன் அழுந்திக் கிடந்த புற்றாமலை தடாகத்து அருகே சென்று புலவர் கூட்டத்துடன் சேர்ந்து கொண்டார் இப்போது தனது குளிர்மையான அருள் கண்ணால் நோக்கி அருளினார் உடனே நீருக்குள் மூழ்கியிருந்த கீரன் தனது கருவி கரண இந்திரியங்களெல்லாம் சிவபெருமானுடைய அருளினால் தன்மை பெற்றான் சிவபெருமானது பெருங்கருணைத் தட கடலில் ஆழ்ந்து பக்திமயமானான் ஜெயன்மாதாவாகிய ஞானப் பூங்கோதை அம்மையாரின் பழுது சாற்றிய தனது நடிகர் குற்றத்தை அந்தக் கடவுளைத் வேறு யார் பொறுப்பார் என்று கருதி வியந்தான் உடனே திருக்காலத்தி அப்பர் மீது கைலைப் பாதி காலத்தி பாதி அந்தாதி என்னும் பாமாலை தொடுத்துச் சூட்டினான் கீரன் அடியவர்க்கு எல்லாம் திருவடிப்புனை தந்தருளும் தயாபரனான சிவபெருமான் அவ்வந்தாதி மாலையை திருச்செவியை சாற்றி நேரே நெருங்கி வந்து கீரனுடைய கையை பிடித்து கரையேற்றி அருளினார் தனக்கு கை கரையேற்றி அருளிய கருணாநிதியான சோமசுந்தரப் பெருமானையும் மீனாட்சி அம்மையாரையும் உளமாற வணங்கினான் கீரன் தீமை செய்தவருக்கு கோபத்தையும் நன்மை செய்தவருக்கு அருளையும் காட்டுவது என்ற இறைவன் தன்மையைப் பொருளாக அமைத்து ஷெயூள் மாலை கோத்தான் ஐயோ வருந்து நேன் எளியனுக்கு அருள் புரிக என்று வேண்டினான் இறைவனது கோபத்தையும் பிரசாதத்தையும் குறித்து கோபப்பிரசாதம் என்ற வசந்த மாலையைச் சூட்டி அம்மையப்பறைப் போற்றினான் பின்பு சிவபரம்பொருளைப் புகழ்ந்து பெருந்தேவபாணி திருவழுக்கூற்றிருக்கை என்னும் ஷெயூள் மாலைகளால் போற்றி பலமுறை விழுந்து இறைவனை வணங்கினான் சோமசுந்தர பெருமான் தம்மை துதித்த நக்கீரனுக்கு திருவருள் புரிந்து உன்னைப் போலவே நீ உன்னை நன்கு மதித்த புலவர் கூட்டத்தில் இடம்பெறுவாயாக என்று அருளி செய்து மீனாட்சி அம்மையாரோடு மறைந்து திருக்கோயிலில் அமைந்திருந்தார் நக்கீரனும் ஏனைய புலவர்களும் சங்கமண்டபமும் சேர்ந்தனர் அங்கு தொங்கிக் கொண்டிருந்த செம்பற்கிழியை அறுத்தெடுத்து தருமியான ஆதிசைவா அந்தனனுக்குக் கொடுத்தனர் மற்றும் மேற்கொண்டு பாண்டியவேந்தனைக் கொண்டும் வரிசைகள் கொடுக்கச் செய்து அனுப்பினர் புலவர்கள் அனைவரும் பின்னர் கல்விச் செல்வர்களாகவே வாழ்ந்தனர் ஷெண்பகமாறன் சோமசுந்தரப் பெருமானையும் மீனாட்சி அம்மையையும் அனுதினும் தரிசித்து வணங்கி வந்தான் சிவமே பரம்பொருள் என்று தெளிந்த நல்லுணர்வோடு பல திருப்பணிகள் செய்து சிறப்புற வாழ்ந்து வந்தான் கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்தது சோமசுந்தர பெருமானது ஆணையின் வண்ணம் சங்கப்புலவர் குற்றத்தை அடைந்து அங்கு வாழ்ந்து வந்தீரன் குற்றமெல்லாம் நீங்கியவனாக திகழ்ந்தான் சிவபெருமானது திருவடிகளையே சிந்தித்த மனம் கொண்டவனாக விளங்கினான் சிவபெருமானது நெற்றிக் கண் தீயால் எரிந்த மன்மதனை விஷ்ணுவோ பிரம்மாவோ காக்க ஆனால் அதே நெருப்புக்கண் என்னை சுட்டபோது அந்த வெப்பத்தை தணித்து என்னை பொற்றாமறி குளம் காத்தது ஆகையால் அந்த தீர்த்தமே எப்பிறப்பிலும் என்னை காப்பாற்றும் என்று நினைந்து ஒவ்வொரு நாளும் ஒருமையுடன் தெரிகாலத்திலும் அதிலே ஸ்நானம் செய்து சோமசுந்தரப்பெருமானை வழிபாடு செய்கின்ற நியமத்தை மேற்கொண்டு ஒழுகி வந்தான் நக்கீரன் நக்கீரன் நியமம் தவறாமல் தம்மை வந்து வழிபாடு செய்வதை உணர்ந்த ஆலவாய் அண்ணால் திருவளம் மகிழ்ந்தார் கீரனுக்கு இன்னும் இலக்கணம் விளங்கவில்லை அதனாலே இது வயாநிலை சொல் இது ஒழுவுச் என்பது இவன் அறியவில்லை இவனுக்கு இலக்கணம் போதிக்கச் செய்ய வேண்டும் குற்றமற்ற நூல் கேள்விகளிலேயே புலமை பொருந்திய யாரொருவர் இதனை செய்ய எரிக்கின்றார் என்று எண்ணமிடலானார் இறைவனின் நிலை உணர்ந்த அங்கையற்கன் அம்மையார் இறைவனை கைகூப்பி வணங்கினென்று பெருமானே அங்கை நெல்லிக்கனி போல அனைத்தும் உணர்ந்த வாலறிவனே அடியால் உள்ளத்தில் தோன்றியதை கூறுகிறேன் செவிசாய்த்து அருள வேண்டும் முன்பொருகால் மகாவிஷ்ணு பிரம்மா இந்திராதி தேவர்கள் சனகாதி முனிவர்கள் மற்றும் பிறரும் கைலாசமலையிலே வந்து கூடியிருந்தனர் அந்த பாரத்தை பூமி பொறுக்கவில்லை அதனால் அதன் வடகிழக்கு எல்லை தாழ்ந்தது தென்மேற்கு எல்லை உயர்ந்தது அப்போது தேவரீரை அண்டிய தேவர்கள் பூமியை சமன் செய்திருமாறு தங்களை கேட்டுக் உடன் எம்பெருமானும் நம்மை நிகர்த்தவன் அகத்திய முனிவனே நமது பார்வதியை நிகர்த்தவன் அவனது மனைவி ரோபாமுத்திரியே என்று கூறிய அம்மா முனியை தெற்கே அனுப்பியருளினீர் செந்தமிழ்நாடு செல்லுங்கள் அகத்திய முனிவரும் தேவரரிடத்திலேயே முதல் தமிழ் இலக்கணத்தைக் கற்றுத் தெளிந்தே புறப்பட்டான் அவன் சென்று ஆண்டுகள் பலவாகிவிட்டன அவனும் தேவரீரே தரிசனம் செய்யும் துடிப்போடு இருக்கிறான் தங்கள் திருவுள்ளத்திற்கு சம்மதமானால் அகத்தியனைக் கொண்டு நக்கீரனுக்கு தமிழிலக்கணத்தை உணர்வித்து அருளலாம் என்பது எளியவளது உள்ள என்று விண்ணப்பித்துக் உமையாரின் சொற்களை கேட்ட சிவபெருமான் மகிழ்ந்தார் அவ்வாறே என்று திருவாய் மலர்ந்தருளி அகஸ்திய மகரிஷியை நினைந்தருளினார் எல்லாம் வல்லானின் திருவுள்ள குறிப்பை உணர்ந்து அகஸ்திய முனிவரும் தனது சிரத்தின் மீது கைகு வைத்து தவமெனும் விமானத்திலே தன் மனைவியுடன் ஏறிக்கொண்டு வான்வழியாய் சென்று ஆலவாயக் அடைந்தார் திருக்கோயில் சென்று சோமசுந்தரக் கடவுளையும் மீனாட்சி அம்மையையும் தரிசனம் செய்து சிவானந்தத்தில் திளைத்து நின்றார் அப்போதுதான் பொற்றாமலை குளத்தில் ஸ்நானம் செய்து நக்கீரனும் நியமத்தோடு இறைவனை தரிசிக்க அங்கு வந்து சேர்ந்தான் காலம் கூடியது திருவள்ளு கூட்டி வைத்தது அந்த நிலையிலே சோமசுந்தரக் கடவுள் அகத்திய முனிவரை தமது திருமுன் வருமாறு கடை கணித்து இந்த நக்கீரனுக்கு தமிழ் இலக்கண அறிவு இன்னும் நிரம்பப் பெறவில்லை நீ எம்மிடத்தில் கேட்டு தெரிந்து கொண்டபடியே அவ்விலக்கணத்தை பழுதரை இவனுக்கு கற்பிக்க என்று ஆஜாபித் தருளினார் சோமசுந்தர பெருமானின் திருவாணியை ஸ்திரத்திலும் குளத்திலும் தாங்கிய அகத்திய மகரிஷி தம்மை வணங்கி நின்ற நக்கீரனுக்கு நன்றாக தெரியும் வண்ணும் செந்தமிழ் நல்ல இலக்கணத்தை கற்றுக் பொதுப்பாயிரம் சிறப்புப்பாயிரம் உடன்பாடல் முதலிட்ட எழுவகை மதங்கள் நால்வகை பயன்கள் பத்து குற்றங்கள் பத்து அழகுகள் முப்பத்திரண்டு உத்திகள் காண்டிகை விருத்தி உரைகள் என்று அமைந்த எல்லாவற்றையும் ஐயம் திரிபெற உபதேசித் தருளினார் நக்கீரனுக்கு அகத்திய முனிவர் தமிழிலக்கணம் போதித்த பாங்கினியைக் கண்டு சோமசுந்தர பெருமான் பெரிதும் மகிழ்ந்தார் அகத்தியருக்கு வேண்டிய வரங்கள் எல்லாம் வழங்கி அவரது இருக்கை செல்லுமாறு விடுத்தருளினார் அகத்தியமாமுனிவர் விடைபெற்றுச் சென்றபின் உமாதேவியார் சோமசுந்தர பெருமானை பார்த்து நக்கீரனுக்கு தாங்களே இலக்கணம் போதித்தருளாத அகத்திய முனிவரைக் கொண்டு போதிக்கச் செய்த காரணம் யாது என்று வினவினார் ஆரவாய் அண்ணலும் நக்கீரன் நம்மிடத்தையே பொறாமை கொண்டதால் நாம் போதிக்காமல் அகத்தியனைக் கொண்டு போதிக்கச் செய்தோம் என்று விடைத்தந்து அம்மையின் ஐயம் போக்கியருளினார் அகத்திய மகரிஷிடம் இலக்கணம் கற்றுக் பின்பு நக்கீரன் தான் முன்னே செய்த செய்யுட்கள் அனைத்தையும் ஆராய்ந்து பிழைகளை திருத்திக் தனது அறியாமையின் காரணமாக இறைவன் அருளிய திருப்பாடலில் குற்றம் கூறியதை நினைத்து பெரிதும் வருந்தினான் அன்று இறைவனது நெற்றிக் கண் நெருப்பு உடலை சுட்டது அடியேனை தண்டித்து அறிவுறுத்திய கருணையங்கடல் அணைய அண்ணலுக்கு ஏன் என்ன கைமாறி செய்ய இயலும் என்று பலவாறு திருவருள் திறனை எண்ணிக் கரைகானாத இன்பக் கடலுள் ஆழ்ந்தான் அதன் பின்னர் நக்கீரன் தான் அகத்திய மகர்ஷியிடம் கற்றுத் தேர்ந்த செந்தமிழ இலக்கணத்தை ஏனைய சங்கப் புலவர்களுக்கும் அன்புடன் போதித்தான் நக்கீரன் மூலமாக புலவோர் அனைவரும் தொல்நிலக்கணம் தெரிந்து கொண்டனர் சோமசுந்தர பெருமானின் சேவலிகளையே அல்லும் பகலும் அனவர்தமும் தனது உள்ளத்திலே பதித்த நக்கீரன் சிவபக்திச் செல்வனாகத் திகழானான் சங்கத்தார் கலகம் தீர்த்தது தமிழ்சங்கப் பலவர் நாற்பத்தெட்டு பேருமும் அளப்பரிய புலமை பெற்றனர் புலமையின் காரணமாக பல்வேறு சிந்தமய்ச்செயற்கள் யாத்தனர் அதனால் ஒவ்வொருவரும் தம்மைத்தாமே பெரிதாக மதித்து தமது புலமையிலேயே மகிழ்ச்சியுற்று கர்வமடைந்திருந்தார்கள் ஒருவருக்கொருவர் மாறுபாடு கொண்டனர் பின்னர் தமது பெருமைகளையும் சிறுமைகளையும் அலந்தறியவல்ல முதல் நூலாசிரியரான சோமசுந்தர பெருமானின் திருமுன்னர் சேர்ந்து வணங்கி அளவாய் அண்ணலே அடியார்களாகி நாங்கள் யாத்த இந்த செய்யுட்களில் நல்லதும் அல்லதும் சீர்தூக்கி அவற்றின் பெருமை சிறுமைகளை எடுத்துக் காட்டி அருள வேண்டும் எமக்குள் தோன்றிய கர்வத்தை போக்கி ஐயத்தையும் நீக்கி அருள வேண்டும் என்று கூறி விண்ணப்பம் செய்து கொண்டனர் வேதத்தின் ஆதியும் அந்தமுமாகி விளங்கும் சோமசுந்தர பெருமான் ஒரு புலவராய் தோன்றி வந்தருளினார் சங்கப் புலவர்களே இத்திருநகரிலே தனபதி என்னும் வணிகன் ஒருவன் இருக்கிறான் அவனுக்கு குணசாலினி என்னும் மனைவி உண்டு அவர்கள் இருவரும் செய்த நல்தவத்தின் பயனாக சிறந்த மகன் ஒருவன் தோன்றியுள்ளான் அவன் முருகக் கடவுளின் திரு அவதாரம் அழகிலேயே சிறந்தவன் ஆனால் ஊமை அவனிடம் சென்று நீங்கள் பாடிய கவிதைகளை தொல்லுங்கள் அவனது அறிவுக்கு உகந்த பாடல் எதுவோ அதுவே அனைவராலும் நன்கு மதிக்கப்படும் பாடலாகும் என்று மொழிந்தருளினாா் பெருமானி ஓமையாக இருப்பதால் எங்களது செய்யுள்களை விரும்பிக் கேட்டு நல்லதும் அல்லதும் பகுத்தறிந்து தரம் குறையாமல் எவ்வாறு அவன் உரைப்பானோ என்று தங்கள் ஐயப்பாட்டை கேட்டனர் புலவர்கள் வணிககுமாரனாகிய ஓமையன் தனக்கு சொல்லழகும் பொருளழகும் கேட்டால் தனது தலையை அசைத்து தோல் புலகாங்கிதம் கொள்ள மகிழ்ச்சி கொள்வான் உங்களிடையே எழுந்த கலகமும் தீர்ந்துவிடும் என்று எம்பி மறைந்தருளினார் இறைவன் சங்கப் புலவோர் அனைவரும் திரு வணிக குலத்திலகமான ருத்ரசெர்மனை அன்போடு அழைத்து வந்தனர் தங்கள் சங்கமண்டபத்தில் அமர்த்தி வெண்மலர்களால் பூஜித்து வணங்கினர் பின்னர் அவரது திருமுன்னர் கீழே இருந்தவாறு தங்கள் செய்யுள்களைச் சொல்லிக்காட்டினர் ருத்ரசெர்மன் பாடல்கள் ஒவ்வொன்றையும் கேட்டான் சிலருடைய சொல்லு தெரிந்து மகிழ்ந்தான் சிலரது பொருளாயம் கண்டு மகிழ்ந்தான் சிலரது பாடல்களிலே குற்றம் கண்டு இகழ்ந்தான் அவ்வாறாக பலர் பாடல்கள் சென்றுவிட்டன நக்கீரன் கபிலன் பரணன் என்னும் மூவருடைய பாடல்களைக் கேட்டபோது வணிகமணியின் உடல் பூரித்தது உடல் மயிர் சிரித்தது கண்ணீர் சொரிந்தான் தலை அசைத்துப் பேறுவகை தெரிவித்தான் நவரத்னங்களை எடை போடுபவன் போல அவ்வணிகச் சிறுவன் ருத்ரசர்மன் சொல்லழகும் பொருளழகும் தனது நுண்ணறிவென்னும் தராசினால் எடைபோட்டு அறிந்தான் அவன் சிறந்த பாடல்களை தேர்ந்தெடுத்த பின்னர் நன்னெறி தெரிந்த புலவர்கள் எல்லோரும் தம்முள் ஏற்பட்ட கலகத்தை ஒழித்து நட்புக்கொண்டனர் நக்கீரன் கபிலன் பரணன் என்ற முப்பெரும் புலவர்களின் பாடல்களும் நாட்டிலேயே நன்கு பரவி சிறந்து ஓங்கின பின்னர் தெய்வ அருள் பெற்ற செந்தமய நாவலர்கள் குற்றமற்ற நூல்களை ஆராய்ந்து சிறப்போடு விளங்கினார்கள் பிணக்கு தீர்த்தது ஆலவாய் செண்பகசுந்தரருக்கு செண்பகமாலை சுற்றி முயன்ற செண்பகமாலன் சிவபதம் பெற்ற பின்பு பிரதாபசூரியன் தொடங்கி பூபசூடாமணி முடிய பதினான்கு பாண்டிய வேந்தர்கள் பாண்டிய நன்னாட்டை ஆண்டு சென்றனர் பதினைந்தாவது பாண்டியனாக குலேசன் என்பான் பாண்டிய நாட்டை அரசு புரிந்து வந்தான் குலேச பாண்டியன் அரசியலிலே சிறந்து விளங்கினான் இலக்கண இலக்கியங்களில் மிகுந்த தேர்ச்சி பெற்றவன் பெருநூல்களில் எல்லாம் நன்கு பயின்றவன் அதனால் முத்தமைப்புலவரந்த சங்கப்பலகை அம்மன்னுக்கும் இடம் தந்தது குலேச வழியில் கல்வி கேள்விகள் மிகச் சிறந்தவன் என கேள்விப்பட்டு கபிலனது அன்பு நண்பனாகிய இடைக்காட்டுப் புலவன் என்பான் தமிழிலே பிரபந்தம் ஒன்று ஏற்றிக்கொண்டு பாண்டியனை காண்போம் என்று கருதினான் தான் எண்ணியபடியே நல்ல பிரபந்த நூல் ஒன்று செய்து கொண்டு சென்று பாண்டிய மன்னனுக்கு படித்துக் காண்பித்தான் பனுவல் மிக நேர்த்தியாக அமைந்திருந்தது சொச்சுவை பொருளழகு கருத்தாழம் காட்டி விளங்கியது அந்த நன்னூல் ஆனால் அவற்றையெல்லாம் பாகுபாடு செய்து அனுபவிக்கத் தெரிந்த குலேச பாண்டியனும் தன் உள்ளத்தில் எழுந்த பொறாமையின் காரணமாக தலை அசைக்காமலும் அகமகிழ்ச்சியை முகமலர்ச்சியாக காட்டாமலும் வரிதே இருந்தான் மன்னனது அலட்சியமான போக்கை உணர்ந்த எடைக்காடன் மனம் நுந்தான் கற்றோரால் விரும்பப்படும் தன்மை உடையவனாதலால் அவனுக்கு மான உணர்ச்சி மிகுந்தது அரசன் முன்னிலையிலிருந்து உடனே எழுந்து சென்று விரைந்து திருக்கோயிலே அடைந்தான் சோமசுந்தரப்பெருமான் திருமுன் விழுந்து வணங்கி எழுந்து மதுரை நாயகமே பாண்டியன் சொற்றுவைத் தெரிந்தவன் என்று அறிந்தவனை நாடிச் சென்றேன் எனது சுவைமலிந்த பணுவலை அவனுக்கு படித்துக் காட்டினேன் அவன் கொஞ்சமும் தலையசைக்காமல் என் நூலையும் என்னையும் ஒருங்கே அவமதித்தான் எந்த பயனும் தலையில்லாத அகினிப் பொருளைப் போல வரிதே இருந்தான் பாண்டிய மன்னன் நிகழ்ந்தது எனது சொல்லையோ அல்லது என்னையோ அல்ல சொல் வடிவமான உமாதேவியாரையும் சொல்லின் பொருளான தங்களையுமே நிகழ்ந்துள்ளான் அதனால் எனக்கு வந்த குறை என்ன என்று விண்ணப்பம் செய்தான் பின்னர் அடங்காத சினத்தோடு வடக்கு திசையை நோக்கிச் சென்றான் எடைக்காட்டுப் புலவன் கூறிய சொற்கள் சிவபெருமான் திருச்செவியில் கூறியதாக பாய்ந்தன கருணாமூர்த்தியான சோமசுந்தர பெருமான் வெளியேறிச் சென்ற எடைக்காடனுக்கும் அவனது உயிரணி நண்பனுமான கபிலனுக்கும் மகிழ்வு பொருட்டு தமது ஞானமய லிங்க ரூபத்தை மறைத்துவிட்டு உமாதேவியாரோடும் கிளம்பி வெளிவந்து திருக்கோயிலுக்கு நேர் வடக்கே வைகை தென்பாங்கிலே திருக்கோவில் ஒன்றை அமைத்துக் கொண்டு இனிதாக அமர்ந்து அருளினார்கள் மறுநாள் பொழுது புலரவரும் வைகரை யாமத்திலே திருப்பள்ளி எழுச்சி நேரத்திலே இறைவனை தரிசிக்க பல சிவனடியார்கள் வந்தனர் அவர்கள் திருக்கோயிலில் சிவலிங்க திருவுருவத்தை காணவில்லை அடியார்கள் பலரும் பெரிதும் திகைத்தனர் இது என்ன மாயமோ என்ன அதிசயமோ என்று சந்தேகமடைந்து வருத்தம் கொண்டு பாண்டிய மன்னனிடம் தெரிவிக்க வேண்டும் என்று எண்ணி விரைந்தனர் மதுரை நகரமே பொலிவிழந்து நிற்பதையும் கண்டனர் பாண்டியனி அடைந்த மன்னவா நாங்கள் மிகவும் பயப்படுகின்றோம் சோமசுந்தரப்பெருமானின் திருப்பள்ளி எழுச்சி தரிசனம் செய்வதற்காக திருக்கோயில் சென்றோம் இன்று சிவலிங்க மூர்த்தியைக் கண்டோமில்லை என்று நடுங்கியவாறே நாவோலரக் கூறினர் சிவனடியார்கள் கூறிய சொல் சுழல் வேல் போல பாண்டியிருந்த சிவையில் பாய்ந்தது சிங்காசனத்திலிருந்து அப்படியே திடீரென்று விழுந்தான் உயிர் ஒழுங்கியது போல சிறிது நிலத்திலே கடந்தான் பின்னர் நினைவு வந்ததும் எழுந்து தன் இருகைகளையும் தலைமையில் கூப்பியவனும் கண்ணீர் வடித்தான் ஆலவாய் அண்ணலே எம்பெருமானே எளியே என்ன பழி புரிந்தேன் எங்கே சென்றீர் ஐயனே எங்கிருக்கிறீர் கடவுளே என்று சொல்லி இறங்கி இயங்கினான் உடலிலும் உள்ளத்திலும் ஒருங்கே தளர்வு எழுதினான் அச்சமயம் சிலர் பாண்டியனிடம் ஓடு ஓடி வந்தே நாங்கள் ஓர் அதிசயம் கண்டோம் வைகை தென்கரையிலே இன்று வரையில் இவரும் காணாத புது காட்சி ஒன்று கண்டோம் சங்கப் புலவர்களோடும் மீனாட்சி அம்மையாரோடும் சோமசுந்தர பெருமான் அங்கு வந்து எழுந்தருளியிருக்கிறார் என்று கூறினார்கள் பாண்டியன் பயத்துடன் வேகமாக எழுந்து நடந்து சென்று வைகை ஆற்றின் தென்கரையில் மீனாட்சியம்மையோடு வந்து எழுந்தருளியிருக்கும் சுக்கலிங்கப் பெருமானைக் கண்டான் பேரானந்தம் கொண்டான் இறைவன் திருமுன் கண்ணீர் சுரிந்தவாறு கிடந்தான் பின்னர் எழுந்து நாத்தடுமாற பெருமானே தேவரே திருவளி நோவ மாநகரம் பொலிவிழக்க தேவியாரோடும் இங்கு வந்து எழுந்தருளிய காரணம் யாதோ எளியேன் எதிரேனும் தவறு செய்துவிட்டேனோ என்ன குற்றம் நேர்ந்தது என்ன பழி ஐயனே என்ன நிகழ்ந்தது என்பது எளிய எனக்கு என்று விண்ணப்பம் செய்தான் பின்னர் பலவாறாக போட்டு துதி செய்து பணிந்தான் அது சோமசுந்தர பெருமானும் வைகை வள துதி கேட்டு உபகை கொண்டோம் உன்னுடைய உடமார்ந்த புகழ்ச்சி நமக்கு இனிமையாக உள்ளது நாம் சொல்வதை கேட்பாயாக ஸ்தலங்கள் அனைத்திலும் திரு சிறந்தது இத்திருத்தலத்திலே எண்ண முடியாத சுயம்பு லிங்கங்கள் உள்ளன அவற்றுள்ளே அறுபத்து லிங்கங்கள் உயர்வுடையன அவ் அறுபத்து நான்கினும் எட்டு லிங்கங்கள் பெருமையுடையன ஏனெனில் அவற்றை அஷ்டதிக் பாலகர்கள் பூஜித்தனர் அந்த எட்டுக்குள்ளும் எனது நண்பனாகிய குபேரன் பூஜனை புரிந்த லிங்கம் மிகவும் சிறந்தது அது நண்பன் வழிபட்ட லிங்கமானபடியால் நாமும் இங்கே வந்து எழுந்தருளியுள்ளோம் ஆதலால் இந்த தேவஸ்தானம் வட என்ற சிறப்பினை அடையும் கடம்பவனத்தை விட்டு யாம் ஒருபோதும் நீங்கி இருக்க மாட்டோம் வேறு குற்றம் எதுவும் நீ செய்யவில்லை இடைக்காட்டுப்புலவன் யாத்த சீயுளை நீ இகழ்ந்தாய் அப்போதைய அவனிடம் யாம் வைத்த அன்பின் காரணமாக இங்கு வந்து இருந்தருளினோம் என்று ஆகாசவாணியாக இறைவன் மொழிந்தருளினார் வானொலி கேட்ட பாண்டியன் குலேசன் புண்ணியனே சிறியேன் செய்தபணியை பொறுத்தெழுவது தேவரையர் கடமை என்று கூறி வணங்கினான் பெருமான் பாண்டியனுக்கு அருள் புரிந்தார் மீனாட்சி தேவியரோடும் சங்கப்பலவர்களோடும் திருக்கோயில் சேர்ந்தருளினார் திருக்கோயிலுக்கு மிகுந்த பணிகுடன் நடந்து சென்ற பாண்டிய மன்னன் சோமசுந்தர பெருமானை வழிபட்டு விடைபெற்றான் பின்னர் சங்கப் புலவர்களுடன் சென்று எடைக்காட்டு புலவனை தக்க மரியாதைகளுடன் வரவேற்று அழைத்து தனது அரண்மனை வந்து சேர்ந்தான் முறைப்படி நன்கு அலங்கரிக்கப்பட்ட செல்வ திருமாளிகை ஒன்றில் இடைக்காலனை பொன் ஆசனத்தில் அமர்த்தினான் பாண்டியன் புலவர்கள் சூழ வீற்றிலிருந்து பலவகை சிறப்புகளுக்கிடையே இடைக்காலன் யாத்த செய்யுளை கேட்டு மகிழ்ந்தான் இடைக்காட்டு புலவனுக்கும் சங்கப் புலவர்களுக்கும் மட்டாடைகள் முத்துமாலைகள் யானை குதிரை நஞ்சை நிலங்கள் எல்லாம் பரிசாக நிரம்பக் கொடுத்தான் அவர்களை நோக்கி புலவர் பெருமக்களே எடைக்காலனுக்கு எளியன் செய்த குற்றத்தை பொறுத்துள்ள வேண்டும் என்று வணங்கினான் புலவர்களும் சோமசுந்தரப்பெருமானின் திருவருளினாலே உனக்கு அளவில்லாத திருவும் உண்டாவதாக ஆசி மொழி இயம்பிச் பல ஆண்டுகள் நல்லாட்சி செய்தபின் குலேச தான் செய்த தவப்பயனாக வந்து தோன்றிய தன் அருமை திருக்குமாரன் அரிமர்தன பாண்டியனுக்கு உலகாட்சியைத் தந்து சிவபுரம் சேர்ந்தான் ஏழு வலை வீசினது சோமசுந்தரப்பெருமான் மீனாட்சி அம்மையாருக்கு ஒரு நாள் தனியிடத்திலே இருந்து மிகவும் ரகசியமான முறையிலே வேதத்தின் உட்பொருளை உபதேசித் தருவார் ஆயினர் பெருமாள் இனிய திருமொழிகளை யாது காரணத்தாலோ பயத்தோடும் கவலையோடும் விருப்பம் தேவியார் கேட்டுக்கொண்டிருந்தார் சோமசுந்தரப்பெருமான் தேவியாரின் அலட்சிய போக்கைக் கண்டு மாதே நீ எம்மிடத்தையே பராமுகம் காட்டி வேத விழிப்புளை கேட்டாய் நீ செய்தது பெரு குற்றம் ஆலால் எத்தகைய தர்மமோ விரதமோ கொல்லாமல் மீன் பிடித்து வாழும் இழிந்தோராகிய வலைஞர் குலத்திலே மகளாக தோன்றுவா என்று ஆணையிட்டு அருளினார் உடனே மீனாட்சி அம்மை பயமடைந்து தேவாதி தேவா அடியால் தங்களை பிரிந்து வாழ முடியுமா என்று வணங்கி வினவினார் தேவியின் துன்பம் கண்ட பெருமானும் கடல்கரை சோலையில் வதியும் வளைஞர் மன்னனுக்கு மகளாக நீ வளர்ந்து வருகின்ற நாளிலே யாம் வந்து உன்னை மனம் புரிவோம் என்று திருவாய் மலர்ந்து அருளினார் அம்மையும் விடைபெற்று சென்றார் விநாயக கடவுள் இதை அறிந்தார் தனது தந்தையாராகிய சிவபெருமான் திருமுன் வந்து இதனால் தானே இப்படியெல்லாம் நடந்தது என்று சொல்லிக்கொண்டே அங்கே இருந்த வேரச் சுவடிகளை தனது துதிக்கையினால் வாரி எடுத்து கடலில் வீசி எறிந்தார் முருகக் கடவுளும் தனது தந்தையார் திருக்கிடத்தில் விளங்கிய சிவஞான போத சுவடியை பிடுங்கி கடலில் இருந்து விட்டார் சிவபெருமான் நந்திகேஸ்வரரை சினிந்து நோக்கி நாம் இருக்கின்ற நேரமும் நிலையும் தெரியாது இவர்களை உள்ளே அனுமதித்துச் சும்மா இருந்துவிட்டாய் அதனால் பொல்லாங்கு விளைந்தது ஆதலால் குற்றத்துக்குக் காரணமான நீ சுறாமீனாகப் பிறந்து கடலிலே துன்பமடையக் கடவாய் என்று சபித் தருளினார் விநாயகருக்கு சாபமிட்டால் அது தன்னையே சாரும் என்பதால் அவருக்கு சாபமிடமில்லை முருகனை நோக்கி வணிகர் குலத்திலே நீ ஊமைப் பிள்ளையாக பிறக்கக் கடவாய் என்று பணித்தருளினார் சிவபெருமானது ஆணையினால் உமாதேவியார் பரதவர் மகள் ஆனாள் நந்திதேவர் சுராமீனாகி கடலில் புகுந்தார் முருகப்பெருமான் ருத்ரசெர்மனாக பிறந்தார் பாண்டிய நாட்டின் கிழக்கு கடற்கரையிலே பாக்கம் என்ற ஊர் ஒன்று இருந்தது அது ஆழமான உப்பழி என்ற அகழியாலும் உயர்ந்து வளர்ந்திருக்கின்ற தாய்களினாலான மதிலாலும் சூழப்பட்டிருந்தது மீன்பிடிப்பவரின் குடிசைகள் பல அங்கே இருந்தன அத்தகைய வளைஞர் செய்தியிலே ஒருவன் தான் முற்பிழப்பிலே தவம் செய்தவனாக இருந்தும் சற்றே பாவம் செய்துவிட்டதால் அங்கு வந்து தோன்றினான் அவன் பரதவர்கள் அனைவருக்கும் அரசனாகத் திகழ்ந்தான் வளைஞர்கள் அவனிடம் மீன்களை திறமையாக கொண்டு வந்து நிறைந்தனர் பரதவன்கோணும் சிவபெருமானிடத்தில் பக்தி உடையவனாக இருந்தான் அவன் பல ஆண்டுகளாக மகப்பேரில்லாமல் பெரிதும் வருந்திக் கொண்டிருந்தான் ஒரு தினம் அவரகன் தனது உறவினர்களோடு சேர்ந்து கொண்டு மீன் பிடிப்பதற்காக கடலை நோக்கி சென்று கொண்டிருந்தான் செல்லும் வழியில் பனைமரம் ஒன்றின் நிழலிலே சிவபெருமான திருவானையினால் வளைஞர்கோன் செய்த துவப்பயனாக உமாதேவியார் தமது இச்சையினால் ஒரு பசும் குழந்தையின் உருவம் ஏற்று அழுதுகொண்டு கடந்தருளினார் பரதவர்வேந்தன் செந்திருவாய்த் திறந்து அழுகின்ற இன்பத் பெருவிக்கூறுடன் கண்பெற்றது போல மகிழ்ந்து அவனது மனைவியும் பேரன்புடன் குழந்தையை வாங்கி அணைத்துக் கொண்டால் பரதவர் அனைவரும் கடலைப் போல் ஆர்வாரம் செய்தனர் பரதவ மகளிர் அனைவரும் குதூலித்துக் கைகொட்டிக் குறைவை பாடினர் அருந்தனமாக கிடைத்த குழந்தையை மிகுந்த செல்லமாக வளர்த்தனர் வளைஞர்கோவம் கோமாட்டியும் அருட்குழந்தையும் பருவத்திற்கேற்ப அறிவும் அழகும் விளையாட்டும் காட்டி நன்றாக வளர்ந்து வந்தது சிவபெருமான் ஆணையிட்டு அருள் எப்படி நந்திகேசர் சுராமீன் உருவம் பெற்று அலை கடலிலே சென்று மூழ்கி இருந்தார் நந்தி சுராமீன் விநாயகன் முருகனும் முன்பு கடலிலே இருந்த ஏடுகளையெல்லாம் தனது தலையின் மீது சுமந்து சென்றார் தன் உள்ளத்தின் உள்ளே சிவபெருமான் திருவடியை சிந்தித்தார் குறுக்கும் நடுக்குமாக கடலில் அங்குமிங்கும் அலைந்து திரும்ப வலிய சுராமீன் பெரிய துன்பம் விளைத்தது கடல் நீரை கலக்கியது தோணி படகு சோங்கு ஆகியவற்றையெல்லாம் அது நெருங்கி முட்டி மோதி கவிழ்க்கும் தன்னை எதிர்த்து வரும் சுறாமீன்களையெல்லாம் தனது கொம்பினால் கோத்து வீசி எரியும் முரட்டு சுராமீன் கடலில் எப்போதும் என்ன செய்யும் என்பது தெரியாதிருந்தது நெய்தல் அப்பெருமீன் செய்யும் மின்னலை கண்டு பொறுக்காமல் ஒருமுனை தனது கிளைஞர்களுடன் கடலிலே சென்று அதன் மேலே பெரிய வலையை வீசினான் பல படகுகளையும் தோணிகளையும் உடைத்தெறிந்த அந்த பொல்லாத சுராமீன் வலையுள் அகப்படாமல் தாக்குப்பிடித்து போக்குும் எங்குமாக தோன்றிய மீன் வலைப்படவில்லை எப்பாடுபட்டும் அதனை பிடிக்க முடியாதோன் ஏமாந்தான் நொந்தான் அயர்ந்தான் இனி இதனை யாரால் பிடிக்க முடியுமோ என்று எண்ணி ஏங்கி மனம் முடைந்தான் உடன் சென்ற வளைஞரும் ஏவலரும் கவலையுடன் கலங்கி நின்றனர் பின்னர் பரதவர் கோமான் இந்த கடலிலே கடந்து கலக்கும் பெரும் சுறாமீனி இங்கு வந்து எவன் பிடிக்கிறானோ அவனே என்னுடைய மகளுக்கு மணமகன் ஆகும் பெற்றவனாவான் என்று உறுதிபூண்டான் உரிய பருவகாலம் வந்து உற்றது வளைஞர்கோனின் உறுதி கைகூடும் நாளும் நெருங்கியது சிவபெருமான் அருள் புரியத் திருவுணம் கொண்டார் தனது இச்சா மாத்திரத்தில் ஒரு வளைஞன் உருவம் எடுத்தார் தேவ உருவம் கருத்து காட்டியது அறையிலே கச்சையை இறுக கட்டியிருந்தார் இடையிலே உடைவாள் செறியிருந்தார் தோலில் மேலாளை தரித்திருந்தார் தேன் சொட்டும் மலக் கண்ணியை தலையில் சுட்டியிருந்தார் சிவகணத் தலைவன் ஒருவனும் வலைஞன் வேடம் புனைந்து தோளிலே வலை சுமந்து மீன் கூட்டினி முதியிலே தாங்கிய உதவியாளனாகப் பெருமான் பின்னே தொடர்ந்து வந்தான் சோலை சூழ்ந்த வலைச்சேரி பக்கத்தை வந்தடைந்தார் வலைஞர் பெருமான் தனது பாக்கத்துக்கு புதிதாக வந்திருந்த பரதவர்கலக் காலையை பார்த்து பெரு மகிழ்ச்சியும் அதிசயமும் அடைந்தான் பரதவர்கோன் அவனை பார்த்து அழுகி நம்பியே நீ யார் சொல் என்று கேட்டுக்கொண்டான் நான் மதுரை பரதவரின் தந்தை போன்ற அரசனுடைய குமாரன் என்னால் படைக்கவும் காக்கவும் அழிக்கவும் முடியும் தவிர பெரிய மீன்கள்லாம் அகப்படுமாறு வலை வீசுவதிலே வல்லவன் யான் என்று கம்பீரமாக மொழிந்தான் இவன் முன்னுக்குப் பின் முரண்பாடாக பேசுகின்றானே இவன் பரதவர மகன்தானா என்று ஐயமுற்றான் தலைவன் அப்பனே இந்தத் துறையிலே சுரா ஒன்று கட்டுக்கடங்காது நாசம் துள்ளித் திரிகின்றது அது வலிமையும் சீற்றமும் மிக உடையுது அதனை குறிவைத்துப் பிடித்து விடுவாயானால் எனது குமாரியை உனக்கு மனம் செய்து கொடுப்பேன் என்று கூறினான் வலைஞர் பெருமான் உடனே படகிலேறி விரைந்து கடலுள் சென்றார் தன்னுடன் வந்தவனது தோளின் மேல் கடந்த வலையை வாங்கி பெரிதாக விரிய வீசினார் இறைவன் வீசிய தெய்வீக திருவலையில் சுராமீன் சிக்கிக் கொண்டது வலியடங்கிய சுராமீனை இழுத்துக் கரையிலே போட்டார் பெருமான் வளைஞர்கள் எல்லோரும் நெருங்கிக் கூடி வந்து ஆர்வாரம் செய்தனர் தம் குலத்துக்கூறிய தெய்வ மகன் இவனே ஆவன் என்று பாராட்டி வியப்பெய்தினர் நெய்தல் தலைவன் பெருமகிழ்வு எழுதினான் பறைகள் ஒலி முழக்க வளைய மாதர் குறவை செய்ய வலைஞர் பிரானுக்குத் தன் மகளை திருமணம் செய்து கொடுத்தான் வளைஞர் கோமான் மணக்கோலம் புனைந்த வளைஞரும் கோமகளும் மறைந்து அருளினர் உடனே சிவபெருமான் மீனாட்சியம்மையுடன் காட்சி நந்திகேஸ்வரரும் தன் உருவம் பெற்று விளங்கினார் ரஷபாருடனான சிவபெருமான் உமாதேவியார் இருவது கருணை கடாட்சம் பெற்றதால் வலைஞர் கோமான் தனது முன்னைய நல் அறிவைப் பெற்றான் இறைவனை மனமாற துதித்து வணங்கினான் தம்மை போற்றி நின்ற பரதவர் தலைவனை பார்த்த சிவபெருமான் அன்பா பல ஆண்டுகள் குழந்தை பேரில்லாமல் வருந்தியது கண்டு இறங்கி உமாதேவியாரையே உனது மகளாக தோன்றச் செய்தோம் முறையறிந்து வந்து மணந்து கொண்டோம் இவ்வுலகத்திலே நீ குபேர சம்பத்தினைப் பெற்று பல போகங்களை அனுபவித்து பின்பு எமது சிவலோகம் வந்து சேர்வாயாக என்று திருவருள் புரிந்து அருளினார் பின்னர் நந்திகேஸ்வரரோடும் அடிவர்திற்கூட்டத்தோடும் உத்தரகோஷமங்கை என்னும் கஷேரத்தை அடைந்தருளினார் சிவபெருமான் அத்திரு உத்தரகோஷமங்கையிலே எழுந்தருள் இருந்து உமாதேவியார் பயபக்தி சிரத்தையுடன் கேட்க வேத ரகசியப் பொருளையெல்லாம் அமிர்தம் என உபதேசம் செய்தருளினார் தம்மிடம் பக்தி கொண்ட சிவனடியார்களும் சிவயோகிகளுமான அறுபதினாயிரம் பேர்களுக்கும் வேத விழிப்புரளை உபதேசித்தருளினார் இறைவன் பின்பு மீனாட்சி அம்மையாரோடு மதுரை சேர்ந்தருளினார் சோமசுந்தரப் பெருமான்